பகுதியின் விகார கூட்டம் அது என்ன பண்ணது வெகு பரணாமடையுது அது ரஜோகுணம் ஜீவ காரண சரீரமாகவும் தமோ குணம் ஆவரணம் உற்சாகமாக ஆகி ஜீவர்களை ஆவரணம் மறைக்கிறதாகவும் சக்தி சூட்சத்திரைகளாகி அப்புறம் தோளை சூட்ச சரீரங்களாகியும் அப்புறம் அது பஞ்சீகரணம் பண்ணி அது ஒரு தோழபூதங்களாகி தோள சரீரங்களாகி இரவில் லோகங்களாக பரிணாம அடையுது எத்தனை பரிணாமம் பாருங்கள் இப்படிப்பட்ட பரிணாமங்கள் அல்ல அது கூட்டம் பத்து நூறாயிரங்கள் பத்து நூறு ஒரு கோடி ஒரு கோடி பல கோடி ஆனாலும் எவ்வளவுதான் உதித்த போதும் எப்படி தோற்றட்டுமே ம் எனக்கு ஒரே வடிமா இருக்கின்ற எனக்கு இங்கு இந்த காட்சியில் இந்த உலகத்தின் கண்ணே அகுதி நாள் ஆணி எண்ணெய் என்ன எனக்கு என்ன கெடுதல் வரப்போகுது என்று அதனால் எந்த விதமாக கெடுதல் கிடையாது அடிப்பட்ட கெடுதலெல்லாம் மய மயா காரியங்களுக்குள்ளே இருக்க அவளிய அதிஷ்டானமய எனக்கு கிடையாது சினிமா காட்சியில் காட்சிகளுக்குள்ளே கதாநாயகங்களுக்கு உள்ள சண்டையை அவளிய பகார்பவர்களுக்கு சண்டை கிடையாது அதே மாதிரி திரையிலேயும் எந்த விதமாக கிடையாது அவனுக்கு கத்தியை போட்டு வெட்டுறாங்க நெருப்போட்டு எழுக்கிறாங்க திரைக்கு எந்த வாதனும் கிடையாது பார்க்குறவனுக்கும் அந்த அண்ணல் வர்றாரு எடுக்கிறதில்லை கல் வீசினான் பார்க்குறவனுக்கு மேலே விழுவுறதே இல்லை திரைய ஏதாவது ஓட்டையாக போகுது அதுவும் இல்லை ஆனால் அவன் மண்டையில் உடஞ்சி ரத்தம் வர மாதிரி வீசப்பட்டவன் எவனோ அவன் மண்டையில் போச்சு ஐயோ ரத்தம் வந்துருச்சே சண்டை போடுறான் என்னையா வேடிக்கை அதுபோல் இங்கே அதிர்ஷ்ட சேதமாக ஏன்னா என் நிலத்தில் நாவரோ பிரபஞ்சமெல்லாம் அது எது வேணாலும் நடக்குதும் கர்மானுசாரமாக ஈஸ்வர நீதிபடி நடந்துக்கிட்டே இருக்கும் பிரார்த்தம்ங்கிற ஒரு பலத்த சட்டம் இருக்குது அது கீழ்பட்டு நடத்தான்னு செய்யும் அது துணையாக இருக்கிறது வாசனை அது ஒரு பலத்த சட்டம் அது ரெண்டும் சேர்ந்து ஜாக்கிரவாசையில் போடுற போடு பெரிய போடு ஒவ்வொரு சரீரத்திலையும் இதுகள் வெளிப்பட்டு செய்யாத வேலை கிடையாது அது கீழே சாதாரண மனிதனிலிருந்து மேலே பெரிய அரசியல் தலைவர் வரைக்கும் ஆட்டி படைக்கிறது அப்போ மதவாதியிலும் ஆட்டி படைக்கிது சாதாரணம் இல்லை இத்தனைக்கும் நான் சாட்சாரிக்கிறேன்னு பானம் வந்தால் தான் ஞானம்னு எந்த பக்கம் சாரப்பட அப்படி நடக்குதா சரி அவனுடைய பிரார்த்தை அப்படி இருக்குது இப்போ நம்ம பிரார்த்தம் எப்படி எப்படி இருக்குது அப்படி இருக்கட்டும் நம்மளை மாதிரி என்ன விட்டுடுதா சரி நமக்கு என்ன ஆத்மாவுக்கு பிடிக்குதா ஆத்மா ஒரு காலம் பிடிச்சதும் கிடையாது விட போகிறதும் இல்லை அது நம்ம முன்னிலே தோற்றம் அது ஏழைகளுக்கு சின்ன அளவில் விவகாரம் பெ பல காலம் பெரிய அளவில் விவகாரம் நோயாளிகள் நோய் இல்லாதவர்கள் பல பலம் இல்லாதவர்கள் அந்தஸ்துல அந்தஸ்து இல்லாதவர்கள் படிப்பில் படிப்பு இல்லாதவர்கள் எத்தனையோ மாடுவதற்குத்தான் செய்யும் அவர் கர்மானுசாரம் இருக்கட்டும் ம் ஆக இதனால் நான் எனக்கு எந்த ஆத் அதிர்ஷ்டான செய்துமாரி எனக்கு எதுவுமே கிடையாது ஆணி குற்றம் இல்லை வருத்தம் இல்லை துக்கம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஜட நம்பிக்கையோடு கூடிய நிச்சயம் இருக்கு அதான் ஜட ஞானம் ஒன்று பேரும் எதை நடக்கணும் ஆயிரத்தையும் வாரத்தான் செய்யும் போதான் செய்யும் பத்து ஆயிரம் கோடி பரணாமடைஞ்சால் என்ன ஆயிரம் கோடி பல்லாயிரம் கோடி பரணாமடைஞ்சா என்ன வயிற்றுக்கு எடுக்குது பிராணந்த அது அபானவாயோட தர்மம் கிடச்சா சாப்பிட என்னென்ன பண்ணிட்டே கிடக்கணும் நான் தச்சா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம்தான் ஞானம் ஒன்றுவேன் அது நிச்சயத்தை எந்த அளவுக்கு அபியாச பலமும் இருக்கோ அந்த அளவுக்கு சுகம் தோற்றம் ஏன்னா சுகம் வெளியில் கிடையாது இல்லை இதெல்லாம் நிச்சயம் பண்ணப்போ மன அமைதி கிடையாது அமைதி தான் சச்சால் தான் பணம் ஆகுது சுகம்தான் இந்த எண்ணங்கள் தான் அவங்க சுகம் கொடுக்குற அப்படியே சஞ்சலம் என்ன ஒருபோது உங்களுக்கு துக்கமே தான் கொடுக்கும் அது எந்த சரி ஒரு காணாத போச்சுன்னு சஞ்சலப்பட்டாலும் சரி ஒரு கோரு ரூபா சஞ்சலம்தான் துக்கம்தான் அது ஒரு கொஞ்சம் அதிகமாக சஞ்சலம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சஞ்சமாக சஞ்சலம் இருக்கும் அவ்வளோதான் அவங்களுக்கு அது தான் பணக்காரங்களுக்கு நமக்கு ஒரு தான் அது பெருசு அவங்களுக்கு அது பெருசு நம்மளுக்கு இது பெருசு அதனால் முயிலி நாடம்பரம்தான் எவ்வளோ செஞ்சாலும் கூட ஆகாஷ்கு அந்த அணி இருக்கு ஒன்றுமே கிடையாது என்று சொல்றது பகுதியே முதலாய்த்தோல பரியந்தமானவெந்த அகிலமாம் ஞாலத்திற்கும் அதிர்ஷ்டானமாயிலி கக்கண நேராந்தம் கலந்திட சோக்கமாகி நிகழும் மத்திவிதாக கண்ட நின்மல பிரமேனான் நிகழும் விளங்கி கொண்டிருக்கின்ற அத்துவித அகண்ட இரண்டற்ற கண்டத கண்டிதமில்லாத இருக்கின்ற அகண்ட நின்மலப் பிரமேனான் எந்தவிதமான கலங்கம் இல்லாத குற்றமில்லாத பிரம அது நான் அதனாலே பகுதியே முதலாய் தோளபரியந்தமான இந்த முலப்பரித முதலான இந்த தோழசீரம் அடைக்கும் அகிலமாம் ஞாலத்திற்கும் இந்த ஏழு பதினாலு லோகங்களுக்கும் அதிஷ்டானமாக இலங்கி நான் அதிஷ்டானமாக இருக்கிறேன் எப்படி இருக்கேன் ககன நேராதி ககனம்னா ஆகாயம் ஆகாயத்துக்கு சமானமாக ஆதி அந்தம் கலந்திடா சூக்கமாகி ஆகாயத்துக்கு சமானமாக ஆதியும் இல்லை அந்தமில்லை உற்பத்தியில் நாசம் இல்லை சூக்கமாக அதில் உண்மையாக இருக்கின்ற நிகழும் அத்விதாகண்ட நிர்மலா பிரம்மேனான் இப்படி இந்த பிரம்ம பாவனை அதிசூட்சமாக பாவனை பண்ணணும் அந்த மாயை மாயா காரியங்கள் எத்தனையோ பரிணாமம் இருக்கலாம் சோழ சேரத்தில் ஆயிரம் மாதல் ஏற்படுது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு நரம்பு இருக்கான் ஒவ்வொரு நரம்புக்கும் ஒரு வியாதி இருக்கேன் அத்தனை நரம்புகளும் செயல்பட்டால் அவருடைய வியாதிகள் எப்படி இருக்குது அதை நீக்கிறதுக்கு மருந்து இருக்காருன்னா மருந்தும் கிடையாது அது என்ன பண்ணணும் ஏதோ பிராரணத்தை அப்படியே நல்லா ஆட்டம் ஆகட்டும் ஆக ஆட்டாக போடணும் இருக்க வேண்டியது தான் அப்படிப்பட்ட ஒரு பாவனையே ஜடம் இருக்கணும் பவன ஜலம் அப்படிப்பட்ட உதாசீனமாக இருக்கிறது தான் பிரம்மத்தின் நிலை வெறும் ராகமில்லை துவேஷம் கிடையாது ரெண்டுமே கிடையாது நளிர்நிலையாக இருக்கிறது தான் நளிர்நிலை நிலை தான் பிரம்மநிலை அப்படிப்பட்ட ஒரு பாவனை இருக்குமே ஆனால் அந்த மனம் அமைதி அடைகிறது அமைதிக்கு போனால் ஆனந்தம் தோற்றுகிறது இங்கே அதுதான் நம்முடைய லட்சியம் பரிபூர்ண அமைதி அடைகிறது பிரம்ம பாவனையினால்தான் அகண்ட லட்சியானத பிரமம் என்ற நிச்சயம் தான் பரிபூர்ண சாந்தி காவாழி மற்ற எந்த சாஸ்திரங்களும் குறை தான் உண்ட ஒழியே நிறைய கிடையாது கிடையாது அதான் சொல்கிறார் ககன நேர் ஆகாயம் போல் ஆதியந்தம் கலந்திடா தூக்கமாகி நிகழும் அத்துவித அகண்டில் நின்மல பெறமே நான் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தோடு கூடிய நிச்சயம் அதான் நான் என்று சொல்லணும் இப்படிப்பட்ட நிச்சயம் இருந்தாக அந்த மனமான சஞ்சலத்துக்கு இடமே இல்லை சஞ்சலத்துக்கு இடமில்லாதனால சச்சியானந்தம் வெளிப்படறதுக்கு தடையே இல்லை ஆனால் ஆனந்தமாக இருக்குது அப்போ ஆனந்தம் சொல்றது இதாக வழியேன்னு சொல்லுவார் மா செய்த கற்பிய பிரத்திகான் வடிவமாய் குத்தியாலே இன்னது என்று ஒன்னா இன்பமாய் சத்து சித்தாய் துண்ணு மத்துவிதாக கண்ட சொல்பிரவுமேனாம் இப்படிப்பட்ட ஒரு பாவனை சுகம் கொடுக்கிறது இந்த பாவனையை எவ்வளோக்கு எவ்வளோ அபியாச பலம் இருக்கோ அது வரைக்கும் சுகம் வந்துக்கிட்டே இருக்கும் சமாதான கூடி வெடி வரும்போது இந்த வித்யானந்தம் மிக உல்லாசமாக இருக்கும் அவர்களுக்கு அந்த இதாக அத்வைதானந்தன் பேர் இதாக பேரானந்தம் பேர் இது மாறாது என்ப இதுதான் ஆக இந்த அத்வைதானந்தத்தில் அத்வைத ஞானம் ஞானத்தை சுகத்து இந்த உரம் உன்னிய மாயை செய்த நாம் தத்துவ விசாரம் செய்த இந்த மாயானது என்ன செய்வது ஓர் விகற்பமே அின்று மன்னிய பிரத்யேக்கான்மா வடிவமாய் புத்தியாலே இதனுடைய மாறுதலெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது நிலை பெற்ற பிரத்யேக்கான்மா உள்ளே இருக்கிற ஆத்மா வடிவமாய் புத்தியாலே இந்த அந்த புத்தி நிச்சயம் சக்தி இருக்கே அதே புத்தின்னு வேறு அந்த நிச்சயம் செய்யிற புத்தியாலே என்னதென்று உணர ஒன்றா இன்னதென்று நிச்சயம் செய்ய முடியாது இன்பமாய் இப்போ எப்படி இருக்கு இன்பமாய் சத்தாய் சித்தாய் துண்ணுமத்துவிதாக சொருபமாம் பிரமே நான் புத்தி சக்தினாலும் ஆத்மா நிர்ணயம் பண்ண முடியாது சுருதி பிரமானந்தான் இங்கே முக்கியம் சுருதி சச்சானந்தோடைய உண்மைன்னு சொல்லியிருக்கு புத்திக்கு எதாது தெரியுமான்னா அது என்ன நிச்சயம் பண்ணது விசாரம் பண்ணும்போது அது நிச்சயம் பண்ணுது அவ்வளோதான் அதுக்கு மேலே அது விளக்கம் இல்லை மனவாச்சும் ஓச்சராயின மனதுக்கு வாக்கி எட்டால் தான் அந்த ஐட்டான சீரனுடைய எற்று சொல்ல மையை மையா காரியங்களுக்கு அப்பாற்பட்டதானாலே அது வந்து அகண்ட சச்சியானந்த பருமத்தை எட்ட முடியாது அதை பற்றி நிச்சயம் சொல்ல முடியாது இப்போ என்ன சொல்லலாம் சுருதி பிரமாணத்தை வைத்துக்கொண்டு சொல்லும் சுருதி என்ன சொல்லுது நீ பிரத்யேக் அப்படின்னா பரமாத்மா என்று சொல்கிறது இந்த நிச்சயம் பிரம்ம நிச்சயம் அதனால் இதை விசாரணை பண்ணி பார்த்தா புத்திக்கு யுக்தி கேட்டுது ஆ சரி தான் ஒத்துக்குது அவ்வளோதான் அந்த மாதிரி முறையில் புத்தி பயன்படுத்த ஒழிய அறுதி விட்டு சொல்கிறது நமக்கு பிரமாணம் சுருதி தான் அந்த சுருதியை வைத்துக்கொண்டு குருநாதர் அழுத்தமாக விளக்கமாக சொல்கிறார் அது பிரமா ரெண்டாவது பிரமாணம் தான் விசாரணை செய்து ஞானம் அடைத்தான் வடிவமாய் புத்தியாலே என்னது என்று உணர ஒண்ணா இன்பமாய் சத்து சித்தாய் துண்ணுமத் துவிதா அகண்ட சொருமா பிரமே நான் அத்திக பிரம்மன் நான் என்று இப்படி உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் விசாரணை பண்ணி நிச்சயிக்கப்படுகிறது அப்படி நிச்சயத்தை நான் ஞானம் அடைந்தேன் சொல்றேன் சகலவாதாரமாக சகல சாட்சியுமேயாகி சகலவாதாரமாக சகல பூரணமேயாகி சகலமோ இன்றி தூய்தாய் சத்துவ சரணமற்ற அகமிலா நிறுவிகற்ப அத்ய பிரவமே நான் மீண்டும் அந்த பிரம்ம சோர்பனானுங்கிறதே வேறு விதமாக சொல்கிறார் சகல ஆதாரமாகி எல்லாவற்றிற்கு ஆதாரமாக நான் இருக்கிறேன் பாம்புக்கு நான் ஆதாரமாக இருக்கு பழுதி ஆதாரமாக இருக்கிறது போல் இந்த நமர பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக நான் தான் இருக்கிறேன் சகல சாட்சியுமே ஆகி அவர் இருந்தாலும் கூட அவர் சம்பந்தம் கிடையாது னால நான் சாட்சி அறிக்கிறேன் சாட்சி சாட்சி கிழக்கம் என்ன அதாவது வாதிப்பிரதிவாதிகளையே தான் வாதி பிரதிவாதி ஆகாமல் உதாசீனமாய் அருகிருந்து அறிகின்ற சேதனம் எதுவும் அதுக்கு சாட்சி என்பவர் அத்தகைய நிலை நான் இருக்கிறேன் வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் சண்டை போடுக்கிறாங்க எந்த பக்கம் சேரப்படாது பாதிப்புதாதி சாராமல் உதாசனமாக இருக்கணும் விருப்பம் உதாசனம்னா விருப்பம் இல்லாததான் உதாசனமாக இருக்குது விருப்பெருப்பு இல்லாமல் இருக்கணும் அதோடு கிட்டிருந்து பார்க்கணும் தூரமாக இது பார்த்து தெரியாது அருகில் இருந்து சாட்சியாக இருந்து கொண்டு அருகில் சேதனமாக இருக்கணும் இப்போ தூண் இருக்குது தேவருக்கு எல்லாம் தான் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அது என்ன இருந்து என்ன பண்ணுறதுக்கு அது சேதத்துக்கு தான் சாட்சியன்னு பேர் அதுபோல் பரமஸ்வரமாக என்னால் சாட்சியாக இருக்கிறேன் அது எல்லாத்தையும் பார்க்குறனால சர்வ சாட்சியம் பேர் எல்லாத்தையும் பார்க்குறதுனால சர்வசாட்சியம் தேகம் அளவுக்கு இது பஞ்ச கோஷங்கள அளவுக்கு பார்த்தா சாட்சியன்னு பேர் அப்படி சகல சாட்சி போய் சர்வ சாட்சியன்னு போயிடுது சகல சாட்சியுமே ஆகி சர்வசாட்சியாகி சகல ஆதாரமாகி எல்லா வடிவங்களாக நான் தான் இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஆதாரமாக இருக்கிறதுனால என்னை என் மேலே இருந்துக்கிறது தான் அது வடிவங்கள் ஏற்படுகின்றன நான் இல்லைன்னா வடிவங்கள் தோற்றாது செவருக்கு செவர் வச்சு தான் சித்திரம் எழுத சொல்லுவாங்க செவரே இல்லைன்னாக்கா சித்திரங்கள் வ வடிவங்கள் தெரியுமா சித்திரம் ஆண் பெண்ணு எல்லாம் எழுதுகிறாங்களே புளி சிங்கம் பண்ணலாம் எங்கே போகிறது ஆதாரம் ஒன்றும் ஆனாலும் செவரு அந்த நிறங்களுடைய பரணாமலியை அங்கே மரம் இல்லை மட்டும் இல்லை மானும் இல்லை பூனையும் இல்லை அப்படி போல் மயின் பரணாம வழிய வேறு பொருள்கள் எதுவுமே கிடையாது சகல பூரணமேயாகி இவ்வளோ இருந்தாலும் கூட நான் எல்லாவற்றிற்கும் பரிபூர்ண வச்சுமாக சகலமும் இன்றி அப்படி இருந்தாலும் கூட சகலமும் நான் அல்ல அதில் ஆதாரமாக இருக்கிறேன் அதனாலும் இது பொருள்கள் என்ன இடத்துல தூயினா கூட நான் பொருள் ஆக மாட்டேன் தூயதாய் இதனால் அஸ்தம் வேறுபடுதா அஸ்தம் இருப்புத்தன்முடையதாய் சரணமற்ற சஞ்சலம் இல்லாத அகமஞா நிறுவிகற்பம் அந்த கரணம் இல்லாத அதுக்கான பரிணாமடையாத விகல்வம் இல்லாத அத்வைய பிரமையே நான் ரெண்டற்ற பிரம்ம சொல்மையே நானாக இருக்கிறேன் ஆகவே தன்னுடைய பாவனையினால மனமானது சமாதானம் அடைகிறது சபானே கொள்வது விசானதான் பானது சுகன் தோட்டம் இப்படி உலகத்தில் மற்ற விஷயத்தை ஓட்டு இல்லையான்னா தற்காலிகமாக சமாதானம் அடைஞ்சோடைய நிரந்தர சமாதானம் அதே ஞானத்துக்கு மட்டுமே உரியது மற்ற லௌகிக அக்கர்மம் அல்லது பக்தி மார்க்கம் எல்லாம் தற்காலிகமான தான் அங்கே சமாளம் மன சமாளம் அடையாது போன சமாளம் அடைகிறது ஞான மார்க்கம் தான் அந்த நிலையிலே சமான் அடையும் போது சைச்சார்ந்த பாடமாகுது அடிப்பட்ட பூர்ணமான பிறமே நான் என் நிச்சயம் செய்தேன் சொல்றான் ஒரு விகாரம் ஒரு பகிர் போர்வி ஒரு ஒரு ஓராலம்பம் ஒரு விநாசமுமே இன்றி சர்வமாய் சர்வான்மாவாய் சர்வமும் தாண்டி ஒன்றாய் பொறிவிலாவ போதமாம் பிரமமே நான் அடுத்த ஐம்பத்தாறாவது பாட்டு இந்த பாட்டோட வித்யானந்தம் முடியுது அந்த சிஷியனானவன் தான் இதுவரைக்கும் பெற்ற அனுபவத்தை ஓரளவுக்கு சொன்னதாக தான் உடலுக்கு அருதினும் ஒழிய முழுலே சொல்லி முடிக்கிறதா சொல்ல முடியாது ஏனென்றால் மாயை மாயா காரியங்கள் அனந்தம் கோடி பரிணாம அடைகிறது எல்லா வித பரிணாமல் வரிசையாக போக முடியாது ஒட்டு சில சொல்லி முடிச்சுக்கிட்ட முடியாது வேறு கிடையாது என்று இருவர் முடிக்கிறார் ஒரு செயல் ஒரு விகாரம் ஒரு பகிர்ப்பு ஒரு காரியம் ஒரு மாறுதல் ஒரு பிரிவினை ஓர் விகற்பம் ஒரு தோற்றம் ஒரு உருவு எந்த வடிவம் ஒரு வடிவம் ஓர் ஆலம்பம் ஒரு பற்றுக்கோடு ஒரு விநாசம் ஒரு அழிவு இவெல்லாம் எதுவுமே கிடையாது சர்வமாய் சர்வான்மாவாய் சர்வமும் தாண்டி ஒன்றாய் ஆத்மா எப்படி இருக்கிறது சர்வமாய் எல்லாமாய் சர்வான்மாவாய் எல்லா ஆத்மாக்களுக்கும் அதிஷ்டமாயிருக்கிறது சர்வமும் தாண்டி இந்த நாமரூ தாண்டி அப்பாற்பட்டு ஒன்றாய் ஏகமாய் அகண்டானந்த போதமாக பெருவமேனான் சமானமில்லாத அந்த அகண்ட ஆனந்தம் அந்த வஸ்து அகண்டமாக இருக்கிறது அதனால் ஆனந்தமும் அகண்டமாக தான் இருக்குது சுண்டு கண்டித்த ஆனந்தம் அல்ல அதனாலே பொறுவில அகண்ட ஆனந்த போதமாக அது அறிவடிவுமாக இருக்கிறது ஜடம் இல்லை அத்தகைய அது பிரம்மஸ்வரம் தான் நானாக வேறு கண்டித்த பொருள்கள் நான் அந்த காரணத்திலே உள்ள மனசித்தம் புத்தி மனம் புத்தி சித்தமாக சொல்லக்கூடிய அந்த கான பாகுபாடுகளோ அல்லது கர்மேந்திரி ஞானேந்திரியங்களோ அல்லது பிராணாத வாய்க்களோ அல்லது சூழலை செய்கிறமோ எதுவுமே நான் அல்ல இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் எனது என்று பானம் உண்டு அதெல்லாம் இப்போ போச்சு இப்போது என்னுடைய நிச்சயம் இதுதான் அவனுடைய சார்ந்த பிரம்மம் பொருவிலாக அகண்ட ஆனந்த போதம் ஆம் பிரம்மே நான் அப்படின் சமானமம் இல்லாத அகண்டானந்த போதம் அத்தகைய பிரம்மஸ்வரமும் எதுவோ அதுவே நானாக இருக்கிறேன் அத்தகைய பிரம்மஸ்வரமும் என்னுடைய உண்மை வடிவமாக இருக்கிறதுனால எனக்கு ஆனந்தம் தவிர துக்கமே கிடையாது இதனால மனஸ் அமைதி தான் காரணம் பூர்ண சாந்தி பூர்ண அமைதி பூனை செத்தி போயிட்டால் யாராவது அதனால் மன சாந்திகளையே நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவர் சாந்தி அடையதில்லை மனதான் சாந்தி அடையணுமா சொல்கிறேன் பாரு அப்படி மனம் சாந்தி அடைய நாங்கள் ஒரு நிமிஷம் மூணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறார் அப்போ அவர் சாந்தி வேண்டாமா அவருக்கு மனசு தான் சாத்தி வேணுமா அப்படியே என்ன அந்த மனது சாந்தி அடைந்தால் அவள் இருக்கார் அவ்வளோதான் விஷயம் சஞ்சலம் தண்ணியில் நின்று போச்சேன்னா அந்த பிரதிம்பும் சஞ்சலம் இருக்கார் தண்ணியில் பிரதிம்பம் தண்ணி ஆனால் தான் பிரதிம்பாடும் இன்னும் ஆனால் பிரதம்பம் ஆடாமல் இருக்கணும்னு சொன்னால் தண்ணி ஆடாமல் இருக்கணும் நமக்கு பிரதிபந்தான் ஆடாமல் இருக்கணும் தண்ணி ஆடி போட்டு பண்ண முடியுமா எனக்கு பிரதிபத்தி இருக்கிறதுனால அதனாலே காரணமாக இருக்கிறது மனசு அதனால தான் மனசாந்தி அப்படிங்கிறது மனதே சமாளப்படுத்து இந்த வேலையில்லை உலகத்தில் தண்ணி கொண்டாடனா ஆட்டமாக கொண்டு வராங்க அப்போ என்ன இருந்தாலும் மனதாக ஆறதாக இருக்குது முடித்தா இல்லை போகிற அப்படி ஆகவே இந்த மனதை சமாளப்படுத்துறது தான் உலக வாழ்க்கையை மனதை சமாளப்படுத்துறதுக்கு உலகத்தில் எந்த பொருளும் சரியான பொருள் அல்ல பிரம்மஞானம் ஒன்று தான் சரியானது அதுதான் பூர்ண சாந்தி கிடைக்குது பூர்ண சாந்திக்கு பிரம்மஞானம் தவிர வேறு கிடையவே கிடையாது எதனாலே அந்த வஸ்து ஞானத்துக்குரிய வஸ்து பூரணம் அந்த பூர்ணசர்வம் நமக்கு அன்னியம் இல்லை அந்நியம் இப்படி உண்மை சுரபம் அதனால் அந்த பரிபூர்ண சாந்தி அந்த மனது கொடுக்குது மனது கொடுக்கறதுனால பரிபூர்ண ஆனந்தம் பெற முடிகிறது என்று இதுவரைக்கும் சொல்லி முடிச்சார் ஈசனே திவ்யமாக அருளினாலே தூசிலா சொாசாம்ராஜ்யனு நீசனாம் என்ற நாளும் நித்தமாய் பெறலாயிற்று தேசி கேந்திரனியை போற்றி திரும்பவும் போற்றி போற்றி விஜய் சோடாமணியில் ஐநூற்றி ஐம்பத்தேழாவது பாட்டு ஐநூற்றி ஐம்பத்தேழாவது பாட்டு வரைக்கும் வித்யானந்தம் அதாவது சிஷியனானவன் சமாதி நிலை கூடி வெளிவந்த பிறகு அவருடைய அனுபவத்தை வெளியிடுவதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளன அந்த முறையில் இந்த சொன்னதாக இந்த வேடாமல சேர்க்கப்பட்டிருக்கு அதை பிறந்த பிறகு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு பாடல் வரைக்கும் அதாவது ஐநூற்றி தொண்ணூறு வரைக்கும் குருநாதருக்கு நமஸ்காரம் செய்து அவருடைய உதவியை நினைந்து மீண்டும் மீண்டும் வணக்கம் செய்வது என்ற அமைப்பில் நாலு பாடல்கள் உள்ளன இதுவரைக்கும் இந்த சிஷ்யனானவன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி முடிஞ்சு முடிஞ்ச பிறகு மீண்டும் நான்கு பாடல்களில் சிஷ்யனானவன் குரு அவர்களே வணங்குகிறான் அந்த குருவா குருநாதரை போற்றி போற்றி அன்று வணக்கம் செலுத்திக்கிறான் அப்படி செலுத்தும்போது அது எப்படி இருக்குது அந்த குருநாதர் அருளாலே இந்த சாம்ராஜ்ய நெட்டை கழித்தது நார் சாம்ராஜ்யம் தோளத்தில் ஒரு உலகத்தை ஆள்வதற்கு ஓராள் தான் கிடைக்கும் அது மனானந்தம் தான் அது நூறு வகை விஷயானந்தங்களும் பிற விளக்க வருமானத்தில் முறையில் சொல்லப்பட்டது ஆனால் இந்த சாம்ராஜ்ய இது எல்லாருமே அடையலாம் ஒவ்வொருவரும் ஒரு சாம்ராஜ்யத்தை அடையலாம் அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் அது ராஜ்யம் எதுக்கு பிடிச்சி ஆள்வது சுகத்துக்கு தானே இந்த ராஜ்யத்தில் சுகம் இருக்குது பிள்ளை விளக்க பிரமானந்தமாக இருக்குது அதனால் இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்ய நெட்ட எனக்கு கிடைச்சது அதனால் உங்களுக்கு நமஸ்காரம் தேசிகந்திரனியை போற்றி திரும்பவும் போற்றி போற்றி மீண்டும் மீண்டும் நான் வணங்குகிறேன் அப்படின்னா அந்த பாவனை ஞான பாவனை அதெல்லாம் ஞானம் அடைந்தவர்களுக்கு அப்படி ஒரு திடபாவனை உண்டாகிறது மகத்தான லாபம் இது தான் இதை விட லாபம் மூண் லோகத்துக்கு கிடையாது மூண் லோகமும் இதில் மித்தது தான் இப்படிப்பட்ட சொருப சாம்ராஜ்யம் நம்முடைய சொருபமே சாம்ராஜ்யம் தான் அது எப்படி இருக்குது ஆனந்த வடிவமே ஆனந்தம் வேறு வடிவம் வேறு இல்லை அத்தகைய நிலையை பெற்ற சாம்ராஜ்யத்தை கொடுத்தவர் குருநாதர் அவர் கொடுத்ததற்காக நமஸ்காரம் செய்கிறதவர் வேறு வழி இல்லை அதனால் நமஸ்கார்கிறார் ஆகவே இத்தகைய ஒரு நிலையை பெறுவதற்கு எத்தனையோ ஜன்மங்களில் பாடுபட்டு இருந்தால் தான் வரும் ஒரு அப்போது சக்கரவர்த்தி பதவி மாதிரி ஒரு லட்சம் வந்துடுமா எத்தனையோ ஜென்மங்கள் அவர்கள் காமித்துவம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அது பதவி வராது அந்த பதவி வந்ததுனால நிம்மதியாக இருக்காங்களா நிம்மதியும் கிடையாது ஏதோ கொஞ்சம் நேரம் அந்த நான் சக்கரவர்த்தின்னு நினைக்கும் போது மனம் ஒடுங்கும் அப்போது ஆனந்தம் தூக்கம் அவ்வளோதான் உலகாரங்கள் அது இது பார்க்கும்போது சஞ்சலம் ஏற்படும் மனது துக்கம் ஏற்படும் ஆனந்தம் வெளியில் இருந்தால் சாம்ராஜ்ஜியம் சுகமாக தான் இருக்கும் வெயில் கிடையாது மன ஒழுக்கத்தினால் வரக்கூடிய ஆத்மாவுடைய வெளிப்பாடே ஒழிய வேறு கிடையாது என்ற நிச்சயம் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு வெளிமுக குறையத்தான் செய்யும் விவகாரங்கள் அடமநீத்துமாக தான் நடக்கும் வழிய ஆசீனித்துவமாக நடக்காது நம்முடைய உண்மை சுரூபத்தை தெரி எல்லா ஜீவன் முத்தர்களும் நிவர்த்தியாக இருக்குது காரணம் அதுதான் பிரவர்த்தி அறிந்தாலும் கூட அந்த பிரவர்த்தி காலம் வரைக்கும் தான் அதில் ஈடுபாடு உள்ளபடி அப்புறமேலே விட்டுருவாங்க பிரவர்த்தினாலும் அவங்களும் மகிழ்ச்சி கிடையாது ஆனந்தம் தடைபோ தடைதாது இருந்தாலும் கடைநாள் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் செய்கிற வழி வேறு கிடையாது அந்த நிலையில் இந்த திசியனானவன் நான் சொரூப சாம்ராஜ்யை அடைஞ்சேன்னு சொல்றார் ஈசனே திவ்யமாக இசைந்துள்ள நின் அருளினாலே ஒரு அருளின் காரணமாக வந்தது தூசிலா சொப்ரகாச சுரூப சாம்ராஜ்ய நிட்டு நீசனாம் என்றனாலும் அடைக்கப்பட்டது நான் கீழ்பட்டவன் அவர் இருந்தாலும் கூட அடையப்பட்டது என்ன உடைய கரு கருணைதான் காரணம் பெருளாயிற்று தேசிகேந்திரனே தேசுகர்கள் குருமார்கள் எல்லாம் நீங்கள் இந்திரனை போன்று உயர்ந்தவர் தலைவர் வணங்குகிறேன் திரும்பவும் வணங்குகிறேன் வணங்குகிறேன் ஜானமும் இறப்பும் அதே சார்ந்ததார் பொல்லாங்கான கணமத மாயை செய்த கனவி நெல் வெகுதாபத்தோடு அணிசமும் மயங்கி சோர்ந்த அகங்கராவை ஆக்கிரத்தால் தினமுமே துன்பப்பட்ட தீன நாம் என்னை காத்த ஆயிங் ஐநூற்றி ஐம்பத்தெட்டாம் பாட்டிலே மீண்டும் சொல்கிறார் ஜனனமும் இறப்பும் ஆதி சட்பாவிகாரம் பறத்தல் இறத்தல் வளர்தல் வளர்ந்து அயர் ஒன்றாதல் தேய்தல் மரணம் அடைதல் என்று சொல்லக்கூடிய இவைகள் மூலமாகவும் இன்னும் உலக வாரங்கள் அத்தியான்மிகம் அதிபௌம் துக்கங்கள் மூலமாகவும் சார்ந்ததால் பொல்லாங்கான கணவதாம் மாயை செய்த கனவினில் திடம்புந்தி இந்த மாயை செய்திருக்கு இது ஜக்கிராசிய கனவு போல தான் அப்படிப்பட்ட ஜாக்கிராசியாக கனவுனிலே வெகுதாபத்தோடு வெகுவும் துக்கத்தோடு அனுசவம் தொடர்ந்து மயங்கி சோர்ந்த அகங்கார புலி வியாக்கிரன்னா புலி அகங்காரம்னு சொல்லக்கூடிய புளி இருக்கே பார்த்த உடனே மயக்கம் ஏற்பட்டு அப்படியே விழுந்துட வேண்டியதுதான் அவ்வளோ பயங்கரமான மிருகம் அது அப்படி வியாக்கிரத்தால் தினமுமே துன்பப்பட்ட நாள்தோறும் அந்த ஆங்காரமானது லௌகிக விஷயங்களில் ஆசை காட்டி காட்டி ஐமானத்தை உண்டாக்கி இழுத்து கொண்டு போய் துன்பப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு அப்படிப்பட்ட தினனாமென்னை காத்த அதனால் வெகுவும் பலம் பொரிந்து பலமெல்லாம் இழந்தவனாக இருக்கிறேன் அன்பு பலம் இல்லை லௌகிக பலம் இருக்கான அழுவும் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த புலியை பார்த்த உடனே பயம் ஏற்படுது அப்படி எங்கே லௌக்கி பாரா வர்றது புலி அது என்ன பண்ணுது அதில் மயக்கம் செய்யுது உலகமே மயக்கம் ஆசை உண்டாகிறது அந்த ஆசையின் காரணமாக விவகாரங்கள் ஏராளமாக நடக்கின்றன அதனால் துக்கப்பட்டு இருந்த எண்ணெய் காத்தாய் சிறப்பு பரமானந்த பிராப்தியாக முத்தியை கொடுத்து காப்பாற்றினீர்கள் அகைப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணிய சொப்பனத்தை பற்றிய வெண்ணெய் நீயே பின்னமில் பிரமஞான பலத்தினால் போதி பித்திங்க பன்ன சொப்பனம் அகற்றி அகண்டவான் அந்தம் தந்து தண்ணிய நாகச் செய்தாய் தந்தைய அருளினாலே ஆயிரத்தி பாட்டு தந்தையே உம்முடிய கிருவினாலே பண்ணிய சொப்பனத்தை சொல்லப்பட்ட அந்த அங்காரிய புலின அடிக்கப்பட்ட மயங்கியிருந்த இந்த சொப்பன ஜாக்கிரமே சொப்பனமாக அப்படிப்பட்ட சொப்பன பற்றிய இச்சை கொண்டு விவகாரம் செய்த என்னை அடியானை நீ ஏ தவரீரே வேறு யாரும் அல்ல நீங்கள் மட்டும்தான் பின்னமில் பிரம்மையான பலத்தினால் போதிப்பித்து பிரிவில்லாத தத்துவ ஞானமாகிய பலம் கொண்டு அந்த பலம் இருக்கு அதனால் உபதேசம் செய்தீர்கள் இங்கே உலகத்தின் கண்ணே அன்ன சொப்பனம் அகற்றி இது சொப்பனம் போல தோட்டக்குள்ளே இந்த உல உலகம் இருக்கே இதை நீக்கிட்டீங்க இதை நீக்கின பிறகு பிரம்ம ஜாக்கரம் உண்டாச்சு பிரம்மஜாக்கரத்தினால என்னாச்சு அகண்ட ஆனந்தம் தந்தி குறைவில்லாத ஆனந்தத்தை கொடுத்தீர் அதனால் தண்ணியனாக செய்தாய் இப்போது நான் தன்னியனானேன் தன்னியன் என்ன நிறைந்தவன் பாத்தியசாலி ஆனந்தமுடையவன் சொப்பன்தான் அஞ்சார் காலத்தில் ஜாக்கிரம்னு சொல்கிறாரு எதனாலன்னு சொன்னால் ஜடபாவனை சொப்பனம் அஜிலபாவனை ஜாக்கிரன் ஜடபன் சொல்வார்கள் சொப்பனம் அஜிலம் என்பது அப்புறம் மனோராஜ்யம் பண்ணுறோமே அது அதில பாவனை மனோராஜ்யத்தினாலே பலன்கள் அப்போதைக்கே கிடச்சி போகுது என்ன பலன் ஏமாற்றம் தான் என்ன செய்ய போகிறோம் நடக்கவா போகுது அப்படின்னு கடைசியில் சளிப்பாக முடியும் அது அதே பாவனை தான் ஜாக்கிரத இடமாயி ஜாக்கிராசே தோற்று மனம்தான் அங்கே இருக்கிற மனதான் இங்கே இருக்குது இங்கிரு மனதான் சொப்பனத்தில் இருக்குது சொப்பனத்தில் மனதாக ஜாக்கிரம் ஜாக்கிரதம் தான் மனராஜ்யம் மனது ஒன்றியதான் ஒரே மனதனுடைய திடம் அதிடம் இந்த ரெண்டு தான் விவகாரத்துக்கு பொருந்தி ஜாகரசி பிரிக்கிறது கிடையாது திடபானதா ஜாக்கிரசா பணம் ஜாக்கிரம சொல்லப்படுது அதனால தான் எண்ணி எண்ணியாங்க திண்ணீராக பிரினு சொல்ற திடம் வேணும் ஜபம் கோடிக்கான ஜபம் பண்ணாதான் அதுக்கு சம்மந்தப்பட்ட மூர்த்தியும் தரிசனம் கிடைக்குன்னு சொல்லுது அதுதான் திடப்படுத்துறது தான் அந்த எண்ணத்தை ஒரு பாட்டு பலமுறை மரணம் பண்ணால் தான் அது மனசு தங்குது அந்த மனசு பாட்டும் திடப்படுத்துறது தான் அந்த பாவனையை அப்படி உலகத்தில் பாவனைகளின் திடம்தான் யாக்கராவாசைன்னு சொல்லப்படுது சொப்பனாசி அதினம் ஒரு முறை படித்தோம் அப்புறம் விட்டுட்டோம் அது மறைஞ்சு போகுது ஒரு ஞாபகமே இல்லை அண்ணு போனால் படித்த மாதிரி ஞாபகம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிடுவோம் அல்லவா ஞாபகமே இல்லைன்னு சொல்லி பிறஞ்சது அது போல சொப்பனங்காண்டோம் சொப்பனங்க நினைக்கு வருது அப்புறம் விட்டுடுறான் நேற்று முந்தின நேரத்துக்கு கண்ட சொப்பினா ஞாபகமே இருக்காது ஏன் இல்லைன்னா திடம் இல்லை ஏதோ சில சப்பனில் கொஞ்ச நாள் இருக்கு அப்போ அது கூட போயிடும் சொப்பன திடம் இல்லை ஆனால் ஜாக்கிராவ்த்தையில் திடவிருதிகளாக இருக்கும் சின்ன வயசில் உள்ளது அங்கே கொடுக்கல் இதெல்லாம் திடம் இருக்கு தான் செய்யும் அதனால ஜாக்கிராவ ஜடபாவனேன்னு போயிடும் அத்தை திடபாவனையை என்று சொல்லக்கூடிய இந்த சொப்பனம் இதிலிருந்து விடுபட செய்தா நீ எனக்கு பிரம்மஜாகிரத்தை கொடுத்தீர்கள் மெய்யா கவி விளங்குவாது மெய்யா நம்பவும் பொய்யா பெண் போல் போதம் அறி என்ற இந்த தத்துவ அந்த ஜாக்கிராவஸை மெய்யா விளங்குவது எது தத்யானம் வர வரைக்கும் தான் அதன் பிறகு பொய்யா போச்சு அதனால் இப்படிப்பட்ட ஒரு பாவனையை நம்ம கொடுத்தேரும் அது தத்வானத்தினால்தான் எதனால் அகண்ட சசியானந்த பரமன் நான் அகண்டானந்தம் வடிவமாக இருக்கின்ற என்னுடைய உண்மை சுவரம் நிச்சயம் பண்ண பிறகு இதெல்லாம் அதிகமாக போகுது எப்படி ஜாகராஜ் வந்த பிறகு சப்பனா எல்லாம் அதிகமாக போய் மித்தியா தோற்றுதோ இந்த திடம் வர வர இதெல்லாம் அல்பாக தோற்றும் இதை ஜாக்கிரம சொ்பனமாக தோற்றும் அது இதுதான் அத்வைதம்னு பேர் சொப்பனமாக தோற்றும் போது இது போலல்லா போகுது போல் இல்லைன்னு சொன்னாக்க பர் பணம் ஒன்று தான் இருக்குது அதனால் ரெண்டு அல்ல சொல்ல இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை கண்டுபிடிச்சு நமக்கு பெரிய கொடுத்துருக்கோம் இதிசர ஞானம் இது சொல்லப்பட்டது தான் அவரை வழி சொல்லி பிறனால நமக்கெல்லாம் வந்திருக்கு தட்சணாமூர்த்தி காலத்திலிருந்து சனக்கு சனாந்தன சனாந்த சனக்குமார் வழியாக பராப்பட்டுருக்கு வயிற்று சம்பிரதாயத்தை நாராயணம் மூலமாக வந்ததுன்னு சொல்லுவாங்க அவங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் வயிற்று சம்பிரதாயத்தை நாராயண முதலிடம் கொடுப்பாங்க இந்த செயல் சம்பிரதாயத்துடையவர்கள் தட்சிணாமூர்த்தி முதலிடம் கொடுப்பாங்க அஜய் தான் அப்படித்தான் நாராயண கொண்ட அத்யதும் உண்டு தட்சிணாமூர்த்தி அத்யாக கொண்ட ஆய்ந்தும் உண்டு ரெண்டு விதம் இந்த கைவில்ியம் ஆசிரியர் தட்சனாமூர்த்தி அடிப்படையில் வந்தால் வந்திருக்கார் அதனால் ஆளமார் கடவுளானே அவை கலாமணி சாட்சி சாட்சி நீண்டார் அவர் சாட்சியாக கொடுக்க ஆளமாரி கடவுள் தான் தட்சனாமூர்த்தி பரம்பரை கைவிலியனும் ஆசிரியர் தானவாராய அப்படி எந்த பரம்பரை வந்தாலும் பொருள் ஒன்று தான் பானி வாட்டர் நீளு ஜலம் எல்லாம் ஒரு ஒரு பொருள் தான் குறிக்கும்பொழியே பெயர்கள் வெவ்வேறுதான் அப்படி போல் அத்வைதம் கருத்து எல்லா எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் கடைசியில் அத்வைதம் கருத்து கொண்டுருந்தான் அப்படி போல் இங்கே இந்த ஜாக்கிராவ்த்தையில் இருக்கின்ற இது திடபாவனை இருந்தாலும் கூட இதை விட திடபாவனை பிரம்மபாவனை பண்ணும்போது இது பொய்யா போகுது பிரம்மாவது இடம் பண்ணணும் நான் பிரம்மஸ்வரபன் நான் சச்சிதானந்தன் என்ற பாவனை எவ்வளோ கூட ஏறுதோ அது இது பொய்யா போகுது அப்படிங்கிறது இப்படிப்பட்ட நிலை எனக்கு வந்ததுனால நான் தண்ணி நாய்க்கேன் என்று சொல்கிறேன் குற்றமில்லாத ஜோதி வலையில் தகிலமான வடிவமாக பிறங்கும் உண்மையாய கண்டானந்த உண்மையா ஜோதி உருவமே நோக்கி என்றும் உவந்து நான் போற்றல் செய்வேன் ஐநூற்றி தொண்ணூத்தாறாவது பாட்டு இந்த பாட்டோட சிசியன் அவருக்கு மரியாதை செய்து இதை பாட்டு முடிக்கிறார் குருபர குருமார்கள்லாம் மேலானவர் மற்ற உலக குருமார்கள் உலக விஷயம்தான் கற்பிப்பார் ஒழிய ஆத்மலாபத்தை கொடுக்க மாட்டார்கள் அதனால் எங்கள் குருபரன் ஒன்றன் தேவரது எந்த குற்றமில்லாத ஜோதி எந்த குறைபாடும் இல்லாத அறிவொடி அதை வரையில்லாது அகிலமான வடிவமாக பிறங்கும் அது எப்படி இருக்குது எல்லையில்லாமல் குறைவில்லாமல் சொருபமாகவே விளங்கி கொண்டிருக்கிறது ஒருமையாய் அது ஏகவஸ்து பல வஸ்துக்கள் அல்ல அகண்டானந்த உண்மையாம் அந்த ஜோதி ஏகவஸ்துமில்லை அகண்டானந்த் மட்டும் இல்லை உண்மை சத்து வஸ்து அந்த பிரகாசமான அறிவுடி ஜோதியானது உருவமையே நோக்கி அத்தகைய வடிவத்தையே சிந்தித்து சிந்தித்து என்றும் எப்பொழுதும் உவந்து மகிழ்ந்து நான் போற்றம் செய்வேன் ஆகவே அதையே நினைத்து நினைத்து அதுவாகவே இருந்து நான் உறுதி செய்து கொள்வேன மறக்க மாட்டேன் காசிக்கு போயிட்டு வர்றோம் காசிக்கு போயிட்டு வந்த பிறகு அதுபடி நினைக்காமல் இருந்த மறந்தே அவரோட்சி ஞானம்தான் அது கூட கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து சேர்த்தால் ஏதோ சொப்னம் கண்ட மாதிரி தான் இருக்கும் இன்னும் தினசரி மனசில் ஒரு முறை காஷிச்சு நான் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கேன் அது இப்போ பார்த்த மாதிரியே இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது என்ன காரணம் அப்படின்னா அந்த அவரோட்ச ஞானம் நேரில் பார்த்தது கூட திரும்ப திரும்ப நினைக்கிறேன்னா பழசா போயிரு அதுக்கு நிலம் இல்லாமல் போயிருது அதனால தான் நாள்தோறும் எந்த எண்ணத்தை ஜெடப்படுத்திக்கிறோமோ அந்த எண்ணம் புதிய எண்ணமாகவே ஒரு பார்த்த மாதிரி இருக்கும் அதே போல தான் இங்கேயும் ஐஷ்டாலசேஜினமாகிய தரிசனம் பண்ணி வெளிவந்த அந்த மனசும் திரும்ப திரும்ப அதை சிந்திக்க செய்யணும் அந்த மனசு அகண்டாக விறுத்தி ஆவதி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மறக்கப்படாது மறந்தா போச்சு அதனால தான் திரும்ப திரும்ப ஆவதி பண்ணணும்னு சொல்கிறது அப்படி திரும்ப திரும்ப பண்ணுறதுனால திடப்படும் திடப்படும் போது மனதில் ஒருமைப்படும் ஒருமைப்படும் போது ஆனந்தம் வெளிப்படும் இல்லை விவாரத்திலேயே மூளை அது மறந்துடும் ஒரு முறை பார்த்தது மறக்காது தான் இருந்தாலும் திடம் இருக்காது திடம் இருந்தால் எப்பவும் அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் திடம் இல்லைன்னாக்கா அது மறந்த மாதிரி தான் ஆகவே இப்போ நம்ம சின்ன வயசில் ரொம்ப நெருங்கி படங்களும் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இருபது பத்து வருஷம் கழித்து பாருங்க மறந்து யாரும்தான் கேட்போம் அப்படிதான் இது கேட்கறது புதுசாக வர்றாங்களே யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறது என்ன எப்படி கேட்குறீங்க எதுனா இங்கே அப்படி இல்லை அந்த காலத்தில் எப்படி இருந்தால் எப்படி இருந்தேன் ஓ அப்படியா சரி சரி அப்போ ஞாபகம் வருது ஏன் அப்படின்னு சொன்னால் இடையில் இருபது பத்து வருஷம் தொடர்பே இல்லை நினைக்கிறதே இல்லை நினைக்கிறதே இல்லாத காரணத்தில் மறந்தே போகுது அவங்க உருவம் மாறி போகுது அந்த வயசில் உள்ள ஒருவும் இருக்கிறது மாறி போச்சு பிரம்மஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த விருத்தி உற்பத்தி ஆகி அவங்களது பங்கம் பண்ணியிருந்தாலும் கூட ஆவதி பண்ணால் அமுக்கப்பட்டிருக்கும் அழிஞ்சு போகிறது இல்லை அமுக்கப்பட்டிருக்கும் அமுக்கப்பட்டிருக்கும்போது அப்புறம் எப்போவது அது நினைஞ்சு பார்த்தா வெளிவரும் இல்லை வராது வெளி வராதனால என்ன அஞ்சானி போல தான் இருக்க முடியும் விவகாரத்தில் துன்பம் தான் இருக்கும் திடம் இருக்காது அது அதில ஞானம் ஒன்று பெறதுக்கு அதிருத்தி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கருத்து ஆகவே இந்த உங்களுடைய தரிசனத்தினாலே உங்களுடைய அருளினாலே நான் திடமாக்கிக் கொண்டேன் இப்போ நான் திடமாக இருக்கிறேன் என்று இந்த பாட்டில் சொல்லி முடிகிறார் இன்னவா போற்றல் செய்தியோ ஏக ஏகவான் தத்துவத்தை அந்நிய மரவறிந்தோ அகண்டவானந்தம் பெற்ற தன்னிய சீடன் தன்னை தகமையில் குறவன் நோக்கி மின்னிய வதனாக மீளவே வசனம் சொன்னான் இந்த ஐநூற்றி தொண்ணூத்தொறாம் பாட்டிலிருந்து மீண்டும் குரு உதயசம் என்றார் இடமாகட்டமன்றான் அப்படினா உபதேசம் பண்ண பிறகு அவனுக்கு இன்னும் ஜடமாகிறது என்பது கருத்து சிஷ்யன் பொருட்டு பின்னருவம் குருவினால் செய்யப்பட்ட உபதேசம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று முதல் ஐநூற்றி ஐம்பத்தொறாவது பாட்டு வரைக்கும் நடக்குது அதன் பிறகுதான் சிஷியன் விருதார்த்தனாய் சொல்லுதல் என்று அடுத்ததாக வரும் அர்த்தம்னா அவன் மங்களசூரம் ஆகிவிட்டான் செயல் செய்து நிறைய வெற்றி பெற்றவன் அர்த்தம் அப்படி போகிறான் என்று இந்த பாடலிருந்து ஆரம்பிக்கிறார் இன்னவா போற்றல் செய்து மேலே நாலு பாடல்களில் நாலு விதமாக சொல்லி நமஸ்காரம் செய்த பிறகு இவ்வேக ஆன்ம தத்துவத்தை எங்கும் ஒருமையாக இருக்கின்ற ஆத்மாவினுடைய ஆத்மின்னு சொல்லக்கூடிய வஸ்துவை அந்நியம் வர அது தனக்கு அன்னிமில்லாமல் அனநியமாக இது இந்த சம்பந்தம் எது வாச சம்பந்தம் இதெல்லாம் மாயைக்கும் பிரம்மத்துக்கும் கற்பியூ சம்பந்தம் கூடஸ்தனுக்கும் பிரம்மத்துக்கும் வாச சம்பந்தம் அது சம்பந்தம் தான் பிரிவினை கிடையாது இருந்தாலும் பிரிவினை போல தோற்றுச்சு இது பிரிவினையே தான் இருந்தும் கூட அபேதமாக தோற்று பிரிவினை இல்லா போல தோற்று அதான் வாஸ் முக்கிய சமாதக்காரணும் பேரும் சம்பந்தம் அது கர்ப்பியூ சம்பந்தம் ஆகவே கற்பே சம்பந்தத்தை கற்பி சம்பந்தம் பண்ணியே பார்க்கணும் வாச சம்பந்தத்தை வாச சம்பந்தம் பார்க்கணும் இதான் ஞானம் நம்ம மாறி பார்க்குறோம் கற்பி சம்பந்தத்தை வாச சம்பந்தமாகவும் வாசந்தே கற்பி சமம் பார்க்கணும் அதுதான் பந்தம் வந்ததுக்கு காரணம் இதுதான் பிரம்மஜாதாத்மியம் ஆத்ம நாத்ம ஒட்டு என்று சொல்வது அதனால இன்னவா போட்டல் செய்து ஏக ஆன்மா தத்துவத்தை அந்நியமர அனநியமாக அறிந்து அவரோட்சமாக தெரிந்து கொண்டவர்களுக்கு அகண்ட ஆனந்தம் பெற்ற துண்டில்லாத குறைவில்லாத ஆனந்தத்தை அடைந்த தன்ய சேடன் தன்னை அந்த பாக்யவானாகிய சேடனை தகமையுள் குறவன் நோக்கி தன்னை அடைந்த சிஷியர்களை ஜன்னீன் ஆக்குவதில் அவர் தகுதி உடையவர் பணம் காசு வாங்கிக்கிட்டோன்னா செய்ய மாட்டாங்க இன்னும் பண நோக்கத்திலே இருப்பாங்க இன்னும் நல்லா சொல்லி கொடுத்துட்டாக்க அப்புறம் போயிடுவான் பணம் கிடைக்காது அல்லவா அதெல்லாம் குறைவாகவே சொல்லிக் கொடுப்பாங்க பண்ணு இது லௌகீக குருமார்கள் அப்படித்தான் இங்கே அப்படி இல்லை இங்கே சீக்கிரம் யானம் இன்னும் இவங்க போனாங்க இன்னொரு சீசை செய்யலாமில்லை இவங்க உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க அடுத்தவொடைய இடமெல்லாம் போயிடும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு பிடிக்கும் அவளை சீக்கிரம் ஞானத்துக்கு கொடுத்துருவாங்க அதான் தகமையில் உறவன் நோக்கி மின்னிய வதனானாக பிரகாசிக்கின்ற முகத்தை கூடிய முகத்தோடு கூடி முகம் மலச்ச மலர்ந்த முகமாக இருக்குது ஒளிபுரிந்திய முகமாக இருக்குது மீள மறுபடியும் ஈவச்சனம் சொன்னான் என் அடுத்த பாட்டிலிருந்து ஒரு சார் சொல்லிட்டு வர்றாருன்னு சொல்லு அகண்டமா பிரம தோற்றம் அகிலமோ மாதலாலே ஜகமிது வெண்ணும் தோற்றம் சத்திய பரவமே என்று அகத்தூருமான் மனோக்கால் ஆரிய சித்தனாயினி இகபரமே விடத்தும் ஏகமா என்றும் பார்ப்பாயே துருத்துல சொல்ல அகண்டமா பிரம தோற்றம் பரவ எப்படி இருக்கு அகண்டம்தான் பிரம் சொன்னே அகண்ட அர்த்தம் பண்ணிக்கணும் கண்ட தான் இருக்குது இப்போது எத்தனை தேவை பிரம்மன் சொன்னாலும் கண்டபாவன் தான் போத இருக்க வழியே அளவாக வரதே இல்லை அகண்ட ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் தலை தூக்குதுன்னு அர்த்தம் அஞ்ஞானம் குறையுதுன்னு அர்த்தம் அகண்டமாக பிரம்ம அது பிரம்மத்தினுடைய காட்சியானது அகிலமும் ஆதலால் அது என்ன செய்யுது பிரபஞ்சமெல்லாம் பிரம தோற்றம் தான் இப்படி நான்பமில்லை ஸ்திய கிஞ்சன கடவுள் சொல்லப்படுது பார்க்கும் பரமன்கான அம்மானை பாராமல் என்னாலும் பால்வட்டியான அம்மானை என்று சொல்ற அம்மானை பாடல வருது எல்லாம் பிரம்மசுரம் பிரவத்து கண்டிப்பாக இருந்தால் சொல்றதுக்கு அதனால நாமரூபத்தை ஆக்கிரகம் நாமரூபத்தை நீக்கி பார்த்தோம்னா பரமன் தான் இருக்கு இது எதுவாக இருந்தால் என்ன புத்தகம் புத்தகம் என்ற நாமத்தையும் ரூபத்தையும் கிரியை நீக்கி பார்த்தா இருக்கிறது பற்றி விளங்குறது பற்றி இன்பமாக இருக்கிறது அணுகுலக்கிரியமானது இன்பம் பிரிவுகளுக்கு நீக்கமான இன்பம் இது நித்தியாசனம் பெண் ஆகவே நீக்க முறை நிறைந்திருக்குதுன்னு சொன்னால் இதுதான் கால ஜலம் போல் தோற்றுது ஜலமில்ல நிச்சயம் பண்ணவர் ஜலம் தோற்றினாலும் கூட கனல் நிச்சயம் இருக்கவில்லை ஜல நிச்சயம் இருக்கிறது இல்லை அதே போல் செய்து திருடமான பிறகு தத்துவானம் வந்த பிறகு அவர்களுக்கு நாமரூபம் தோற்றினாலும் கூட நாமபூபமாக கருதுவதில்லை பிரம்மாவே பார்க்குறது இதுதான் ஞானத்தின் மகிமை அப்படிப்பட்ட மகிமை அவர்கிட்ட உனக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறார் அகண்டமா பிரம்ம தோற்றம் அகிலமும் தோற்றம் சத்திய பிரமே என்று இந்த பிரமஞ்சம் என்று சொல்றதெல்லாம் பிரம்மந்தான் என்ன இருக்குது கணல்ன்னு சொல்கிறது என்ன ஜெலமும் சொல்கிறது கணலே தான் அதனால் காணல்தான் ஜனந்தான் தோற்றம் நாமரபம் தோற்றம் உண்டு சோபாதி பிராந்தன் பேர் ஆனால் நாமரூபம் அல்ல அல்ல அது தோற்றம் தோற்றம் தான் மாயன் காரியம் அப்படி இருந்தாலும் கூட பிரம்மந்தான் இருக்கு அப்படி நிச்சயம் இதுதான் வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய விளக்கம் சத்திய பிரமே என்று அகத்தொரு ஆன்ம நோக்கால் உள்ளத்தின் கண்ணே இருக்கின்ற ஆன்மீக பார்வையால் அறிய ஆரிய அமைதி அடைந்த சித்தனாய் அந்த மனசப்போ அமைதி அடைஞ்சிருச்சு இன்னொரு வசதி இருக்குன்னா சஞ்சல தான் செய்யும் ரெண்டாவது வசதி இருக்குன்னா இருக்கவே முடியாது ரெண்டாவது வசதி இல்லைன்னு சொன்னால் அமைதி ஒரே மகனாக இருந்தால் பாகத்தியார் பிரச்சனை இல்லை ரெண்டு மகன் இருந்தால் தயாராக வந்துச்சு ஒரு பெண் இருந்தால் கூட போதும் பெண்ணாக ஆனால் இருந்தால் போச்சு அம்புதான் பாகம் பண்ணுங்க பெருக்கிறது இல்லை தகராறு பண்ணிக்கிறதா இருப்பான் ஒன்று இருந்தால் பிரச்சனை இருக்க பாருங்கள் ஆனால் இப்போ என்ன ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை அதுபோல் இங்கேயும் ஒரு பொருள் இருக்குன்னாச்சா எந்த பிரச்சனையும் வராது ரெண்டும் நினைங்க ஒன்று மாயை ஒன்று பிரம்மா ரெண்டு வையான்னு சொன்னால் போச்சு அது பொருள் இருக்கையா அது மா பொருள் அல்ல அதாவது மாயை தோட்டம் இருக்குது அது பொருள் அல்ல நினச்சிட்டா ஒன்றும் ம் பழுதில்லை பாம்பு இருக்குது பாம்பும் இருக்கும் பழுதும் இருக்குன்னாக்கா பயவரதானு செய்யும் பழுதாக இருக்குது பாம்புங்களுக்கு தோற்றம் பயப்போயிரும் அப்படி போல் அகத்தரும் ஆன்ம நோக்கால் ஆரிய சித்தமா சித்தனாயினி இகபுறம் எவ்விடத்தும் இகலோகம் மேல் லோகம் எந்த லோகத்திலும் ஏகமா என்றும் பார்ப்பாய் ஒரே வசுவாய எப்போதும் பார்ப்பாயாக சிந்தனை செய்வாயாக நோக்குவாயாக அது தரு வேறு வழி இதுதான் அத்வைதம்னு பேர் ஏகம் ஏவாத்வைதம் ஏகமே ஒன்றி ரெண்டு அல்ல அந்த ஒரு பொருள் தோற்றம் அது பொருள் அல்ல எதை யார் அந்த பொருளை பார்த்துக்கொண்டிருக்கோ அவர்தான் உண்மையானது சத்தியம் அதனாலே அத்தகைய ஒரு பொருளை தான் கொள்ளுமே ஒழிய தோற்றமான பொருளை மித்திய மித்தியாவே பார்க்கணும் சத்திய சத்தியமாக பார்க்கணும் இப்போ மாறி பார்க்குறோம் ஏதோ அத்தியாசன்னு பாரு அப்படி இனி உணர்ந்து மனம் ஆரியிருக்கிறது ஆறி போச்சு பதட்டமே கிடையாது வைப்போம் பதட்டத்துக்கு இலை இடையாது இருக்குன்னாலும் பதட்டம் வரும் இந்த பாட்டில் உடைய நிலை இப்படி இருக்குன்னு சொல்கிறார் ஜெகந்தனி நல்லதான சச்சுவை சார்ந்தோருக்கு உருவமன்றி பார்க்கவே இயலாது போல் அகண்டமாம் பிரம வித்து கமலமாம் பிரமமன்றி அகந்தனில் அறியும் வண்ணம் அந்நியம் ஒன்றும் இல்லை பாட்டு ஜகந்தனில் இந்த உலகத்தின்கண்ணே நல்லதான சச்சுவை சார்ந்தோருக்கு நல்ல கண் பார்வை இருக்குது சாலேஸ்வரம் இல்லை கன்னாடி பாடத்தில் எதுவுமே இல்லை நல்லா எல்லாம் செய்கிறாங்க அப்படி உள்ளவர்களுக்கு பகுத்துல உருவமன்றி பார்க்க வேறு இல்லாதே போல் அநேகமான பிரியங்களா பிரி பிரிவினா உள்ள உருவமாக இருந்தாலும் கூட கண் மூலம்தான் பார்க்கலாம் இல்லையோ வேறு காது மூலமாக மூக்கு மூலமாக பார்க்க முடியாது இவ்வுலகத்தில் எல்லாருக்கும் அனுபவம் தான் யாராவது என் மூக்கினாலே பார்த்தேன் கண்ணினால் பா காதினால பார்த்தேன்னு சொல்ல முடியுமா கண் ஒன்று அந்த கண்ணு சரியா பார்வை தெளிவுன்னா கண்ணை ரிப்பேர் பண்ணணும் இல்லையோ அல்லது காதியோ ரிப்பேர் பண்ண முடியாது அது அப்படிதான் பண்ணிக்கிறது தான் அப்படி போல் என்ன உருவமன்றி பார்க்க வேறு இல்லாததையே போல் அகண்டவாம் பிரம்ம அகண்ட சச்சான பிரம்மத்தை அறிந்த வித்து என்ன அர்த்தம் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மவித்து அதனால் பிரம்மவித்து வரன் வரியான் வரிட்டன் என்று சொல்வாள் பிரம்மத்தை அறிந்த அந்த ஞானிக்கு அமலவான் பிரம்மமன்றியும் நமரோ பிரபஞ்சம் சொல்லக்கூடிய குற்றங்கள் இல்லாத அது பிரம்மத்தை அல்லாமல் அகந்தனில் உள்ளத்தின் கண்ணே அறியும் வண்ணம் அந்நியம் ஒன்றும் இல்லை அவர் உள்ளத்தில் இன்னொரு வஸ்து இருக்குன்ற அறியிறதே இல்லை எப்படி கண் மூலமாக எல்லா பொருளையும் பார்க்கிறது போல் அந்த அகண்டானந்த நிலையை பெற்ற அகண்டாகார விபத்தின் மூலமாக உலகமெல்லாம் மிச்சகின்றோம் அதிட்டான சதனம் பிரம்மென்றும் அந்த பிரம்மசுவரமன் நான் தான் என்றும் நிச்சயம் முன்ன ஞானிக்கு அந்த மனதையின் மூலமாகத்தான் இவ்வளோ வாரம் நடக்கிறது வழியோ வேறு எந்த மூலமாக நடக்கிறது இல்லை அங்கே கண் மூலமாக நடக்கிறது இல்லை கண்ணும் உருவத்தை காட்டினால்தான் இவழிய அந்த உருவம் சத்தியமாக மித்தையா சொல்லாதது மனதான் சொல்லும் இப்போ இப்போ அப்படித்தான் அஞ்சாறு காலத்துக்கும் அப்படித்தான் ஒவ்வொரு அஞ்சேந்திரங்களும் அஞ்சு விஷயங்கள் தான் விரிக்கும் அது விஷயங்கள் வேறுபாடுகள் சொல்கிறது மனசு தான் வேறுபாடுகள் சொல்லும்போது தான் அப்படி விளக்கம் ஏற்படும் இல்லைன்னாக்கா யாரோ போன மாதிரிதான் இருந்தது அது யாரும் தெரியலம்மா என்னமோ சத்தம் கேட்டது ஒன்றும் புரியலம்மா என்னமோ வாசனையா ஒன்றும் புரியல அப்படிமா என்னையா என்னமோ உடம்புல பட்டது மாதிரி இருந்தது அது உஷ்ணமாசிகமாக ஒன்றும் புரியல அப்படிம்மா பிரிச்சுக்கிறதுனால் மனசு தான் அப்படி போல் மனம்தான் லௌகீகத்திலையும் செயல்படுது இந்திரியங்கள் மூலமாக அதே மனது தான் தத்துவானம் அடைந்த பிறகு இந்த உலக உபகாரங்களில் இந்திரியலில் ஈடுபட்டாலும் கூட அது மனதின் மூலமாக பிரமமாகவே பார்க்கறது கண்ணு பார்க்குது கண்ணுக்கு உருவம் எதுவாக இருந்தாலும் அந்த மனதுக்கு பிரமந்தான் தோற்றும் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் அனுபவம் இதை ஞானி கொண்டு இந்த நிச்சயத்தை தான் அபியாசங்கள் சம்பாதிக்கணும் ஊக்கம் சம்பாதிக்க வேண்டியது தான் இடம் காலத்தில் அபியாசம் பண்ணி பண்ணி பண்ண திடபாவனை தான் திடம் பண்ணிட்டால் உண்டு இல்லைன்னா கிடையாது திடம்தான் இடமதான தியானம் தியான முத்தியை நல்கும் திடமதானது எப்படி எனில் அவரவர் தியானமே பரப்பாகும் உடல ஆசையால் தியானிக்கல் தியானித்து உடல்களாகுவவர் மயந்தார் பிரல்பவங்களை சொருமே தியானை கீழ் சொருபமாக மெய்யே என்ன பாவனை தான் இடபாவனை ஆக பாவித்த பாவனை ஆகிறார்கள் உலகத்தில் எதை பாவிக்கிறோ அது ஆகிறார்கள் எத் பாவோ எதை பாவிக்கிறோ அது ஆகிறார்கள் யார் இதை அது ஆகிறார்கள் என்னி எண்ணி ஆங்கேஜர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்லாம் இப்போ மூச்சுக்கள் என்ன செய்யணும் அகஷான செய்கிற பிரமத்தையே பாவிக்கணும் அதையே அடையணும் என்று ஆசிரியக்கணும் அடிப்பட்ட எண்ணம் தீவிரமாக இருந்து கொண்டு ஜீவனோபாயத்துக்காக உலக வாரங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இடையெண்ணம் அங்கே தான் இருக்கணும் அப்படி ஒரு பாவனையை வளர்த்துக்கொண்டு இருந்து நிவர்த்தி பெற்றாய் என்று சொன்னார் வித்துவான் என்றான் இம்மகானந்தம் பற்றி வந்ததன் அனுபவத்தை மாறி வாழாம் புந்தியால் ரவிப்பன் விண்ணில் பூரண வெந்துதோன்றின் ஓவியமேயான மதியனில் ரவிப்பார் உண்டோட சொல்றார் எந்த நல் வித்துவான் என்றான் எந்தவானவன் அபரோட்சமாகி வித்துவான் ஆன பிறகு இம் மகானந்தம் பற்றி இந்த மேலானத பிள்ளை வழக்க பரமானந்தத்தை அனுபவித்த பிறகு வந்த தன் அனுபவத்தை மாறி அப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து மாறுபடுவானான்னா மாறுபட மாட்டான் மாறி மாறுதல் அடைந்து வாழ் வாழா அம்புத அம்புலத்தில் வாழாம் அம்புலத்தில்ன்னா விருதாவாக அர்த்தம் விரதாவாக உலகத்தின் கண்ணே புத்தியால் அழிப்பன் அத்தப்படுவானா அவன் திடஞானம் பெற்று ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறவன் அதிலிருந்து மாறி இந்த விருதாவாக இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களை விரும்பானா விரும்ப மாட்டான் அர்த்தம் வாழா அம்புலத்தில் விருதாவாக இந்த அழகிய உலகத்தின் கண்ணே புத்தியால் ரவிப்பன் ரவிப்பானா அழிக்க அர்த்தம் உதாரணம் முன்னர் உதாரணம் சொல்கிறான் விண்ணில் ஆகாயத்தில் பூர்ணமிந்து தோன்றின் பௌர்ணமி சனிக்கிழமை நாளைக்கு நாலானஜி அப்படிப்பட்ட பூர்ணமான் சந்திரன் தோன்றினால் இந்த சிசியனே ஓவியமேயான மதியனில் ரைப்பாருண்டோ அங்கே சிவத்தில் சந்திரனை போல எழுதி வச்சுருக்காங்க அது தோன்றா சமத்தில் அகா சந்திரன் அழகாக இருக்குது அழகான்னு சொன்னான் உண்மையான சந்திரன் வந்த இந்த ஓவிய சந்திரனை விரும்புகிறா வரும்போது விரும்பாங்கன்னு அர்த்தம் ஆகவே பொய்யான உலகத்தை கண்டு ரமித்த காலம் ஒரு காலம் உண்டு பிறகு மெய்யான ஆத்மஸ்வரூபத்தை அனுபவித்த பிறகு விரதாவாக இந்த உலகத்தின் கண்ணே ஆசை வைப்பார்களா வைக்க மாட்டார்கள் என்று அர்த்தம் என்று சொன்னார் ஆகவே பிரம்மயானத்தை அடைந்தவர்கள் மீண்டும் இந்த உலகத்தின் கண்ணை இச்ச மாட்டார்கள் கருத்துக்கொள்ள பாயசம் நிரம்பு அழுந்தினர் கூடு தெரியல் செய்வ நிச்சயம் என்றால் ஞானமே இல்லையாருன்னார் அதுபோல் அவளுக்கு மீண்டும் ஆசைப்பட்ட ஞானம் இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் தினஞானி இல்லை இருந்தாக்க அவன் ஆசைப்பட மாட்டான் நான் சாப்பிட்டே வச்சப்பான் நிறைய சாப்பிட்டேன்னா கொஞ்சம் சாப்பிடணும் உட்காந்தான்னா அவன் சாப்பிடலான்னு அர்த்தம் சாப்பிட உக்காருங்க சாப்பிட்றான் அவன் சாப்பிட்டேன்னு அர்த்தம் சொன்னால் சொல்கிறான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு கேட்குறான் எனக்கு தான் சாப்பிட்டு வர்றேன் கௌரமாக சொல்கிறேன் அப்படியே உக்காணேன் உட்காரலாம் பாருங்க சொல்லிக்கொண்டு உலகத்திலே வசூல் பண்ணுறாங்களே அப்படி வசூல் பண்ணுறவங்க ஞானிகளாக இருந்தாக்கா ஏன் வசூல் பண்ணணும் தேடி வந்தால் என்ன வாங்கிக்க தேவை இருந்தா அது உன் பொருளில்லை உலக போட்டுக்கே வாங்கிக்கோ இப்போ வசூல் பண்ணிட்டே இருக்கிறீங்க பத்திரிக்கையில் போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க பத்திரிக்கை பாருங்க போட்டுட்டே இருப்பாங்க இத்தனை பிள்ளைகள் வளர்த்துறேன் நீங்கள் ரூபா கொடுங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ எவ்வளோ செலவாகுது உங்கள் பொங்கை கொடுங்க ஒரு நாளைக்கு செலவு ஏற்றுக்கோங்க்கா சரிப்பா பாருக்கல லக்கிகளம்பரம் இல்லை மித்தியாவிட அந்த நின் மிகுந்த அனுபவத்தினாலே இத்தனை ஏனும் திருப்தி இல்லையே துன்பம் போக அத்வையானந்தமான அனுபவ நெட்டை தன்னை நித்தமும் நீ அடைந்து நிறை சுக திருப்தனவாயின் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றரை பாட்டு விவே சுடாமணியில் குருநாதர் மறுபடியும் இந்த ஜீவன் முத்தினுடைய லட்சணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதில் திருப்தன் திருப்தி போட திருப்தி வேணுன்னா அத்வைத ஞானம் ஒன்றை தவிர வேறு உலகத்தில் எந்த ஞானத்தினாலையும் போடுற திருப்தி உண்டாகாது தற்காலிக திருப்தி உண்டாகலாம் அவ்வளோதான் என்ழிய முழுமையானப்தி கிடையாது அதை பற்றி இதில் சொல்கிறார் மித்தியா விடயந்தன்னின் மிகுந்த அனுபவத்தினாலே இது மித்தையான விடயங்கள் நாம் ரொம்ப பிரபஞ்சம் இது மித்தைய ஒழிய சத்தியமாகாது அவசார திருஷ்டிக்கு சத்தியமாக தோற்றலாம் விசாரதிஷ்டிக்கு மித்தையை தான் அப்படிப்பட்ட விடயத்தில் அனுபவத்தினாலே இத்தனையேனும் திருப்தி இல்லை முழுமையான திருப்தி கொஞ்சம் கூட கிடையாது தற்காலிகமாக கொஞ்சம் நேரம் திருப்தி இருக்கு அப்புறம் மீண்டும் மழைபடி வந்துடும் அது ஒரு திருப்தின்னு சொல்லக்கூடாது அதனால இத்தனையேனும் முழுமையான திருப்தி சிறிது கூட துன்பம் இல்லை அதாவது இத்தனை ஏனும் திருப்தி இல்லை இத்துன்பம் போக இதை துன்பமும் போகாது திருப்தி இல்லை அதனால் துன்பமும் இல்லை திரும்ப போகாது இப்போ எப்போ போகும் அத்வைதானந்த ஆன்மா அத்வைதானந்தம் அத்வைதானந்த ஆன்மாவின் அனுபவ நிட்டு தன்னை ரெண்டற்ற ஆத்மா ஒன்று தான் இருக்கிறது அதை தேர்வை இல்லை என்ற அனுபவத்திலே சமாதி கூடி வெளி வரும்போது தான் நித்தமும் நீ அடைந்து நிறை சுக திருப்தனாவாய் அப்போதான் நாள்தோறும் பரிபூர்ண திருப்தனாக அந்த பூர்ண சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது அதனால் அத்வைதானந்தம் அவ்வளோ மையமுடியுது பதார்த்தம் ரெண்டு இல்லை அந்த மனது சேட்டை குறைஞ்சி போகுது பூர்ணமாக அடங்கி போகுது ரெண்டாவது சிறந்தால் அங்கே என்ன இருக்குது ஏதி இருக்கு பார்க்கணுன்னு ஆசை செய்யும் ரெண்டாவது இல்லையான்னு சொன்னாக்கா அந்த ரெண்டாவது வசதி இல்லையங்க மட்டுமில்லை ஒரு வஸ்து அந்த ஒரு வசதி நானாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அப்புறம் எனதுங்கிறதுக்கோ இன்னொரு வசதி இருக்கே அதை அறியலாமா தெரியலாமா அனுபவிக்கலாமா என்ற சிந்தனைக்கு இடமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மைமுடையது இந்த ஜீவர்களுக்கு இருக்கிறதை விட்டுட்டு பறவை பிடிக்கிறது தான் சுபாவமே பெற்றதும் விருப்பம் முறை பரவல் விரும்புகிறீர்கள் எது எது சின்னதே சின்னதாக தினைக்கும் கிடைக்கல அது பெருசு இருக்காது பெருசாக நினைக்கிறது இது ஜீவபாவம் இதே இதுக்காகத்தான் ராமம் பவனும் தே தேடிக்கிட்டே இருக்கிறது